பாடம் இருபத்தி ஐந்து பெருநாள் தொழுகை தவறிவிட்டால் தொடர்பு பெண்களும் வீடுகளிலும் குக்கிராமங்களிலும் இருப்போரும் இவ்வாறே செய்ய வேண்டும் ஏனெனில் நபி சலாஹிசல்லம் அவர்கள் இது இஸ்லாமியர்களின் பெருநாள் என்று கூறியுள்ளனர் அனசிரதியில்லாகும் அவர்கள் பசராவுக்கு ஒதுக்குப் புறமாக அமைந்த சாவியா என்ற இடத்தில் தம் அடிமையையும் தம் மனைவி மக்களையும் திரட்டி நகரவாசிகள் தொழுதது போல் தொழுதார்கள் அவர்கள் தக்பீர் கூறுவது போல் தக்பீர் கூறினார்கள் கிராமப்புறங்களில் வசிப்பவர்கள் பெருநாள் தினத்தில் ஒன்று கூடி இமாம் செய்வது போலவே இரண்டு ரகாத்துகள் தொட வேண்டும் என்று இக்ரிமா கூறினார் ஒருவருக்கு பெருநாள் தொழுகை தவறிவிட்டால் அவர் இரண்டு ரகாத்துகள் தொட வேண்டும் என்று அத்தா குறிப்பிட்டுள்ளார்கள்